ீிாமூர் சுந்திரம்ைபாயம் சூத்தகம் முனீந்திரம் ஸ்ரீங்ககம் யதீந்திரம் மேஷி கித்தியை தவிரூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணாந்திரம் ஸ்ய பிரியம் அஸ்மூரு சந்தமாஸ்மி மேவே மேவச்சமே மேவ விதையிரவிணம் மேவெவோயோ வம்ச ரிஷிபியோ மஹோ நமோ குருபியோபி பிரானோவ் வாமஸ்மி சன சீரியவை தேஜஸ்வினீத்தமஸ் மாவிஷாவை ஓ கடோபாவதா ரெண்டாவது வல்லி பதினோராவது மந்திர சூரியோயோஷை ஏகஸ்தூத்தரா ஏகோ வசித்தமா ஏக்கம் ரூபாய் கோதி தமாத்மஸ் நோப்தி ராம் சுகம் ஷாஸ் நேத்தரா नित्यो यो, एको यो विदधाति कामान நோ நித்தம் ஏகோம் விமா தமஸ் பதிராம் சாந்தேத்தம் ஓம் நமோ பகவத்தை வைவஸ்வத்தாயமிருத்தியவே பிரம்மவித்யாச்சாரியாய நச்சிகேதேச்சிராச்சாரியராகிய யமதர்மராஜா இப்பொழுது இந்த பகுதியில் ஆத்ம ஏகத்துவ துவத்தை ஆழமாக உபதேசம் பண்ணுகிறார் एप्ली अग्नि वायु अपाधम मूल पलवाो उपहिता एक उपाधि कोणक तथा सर्वभौताराूपम्रूपम प्रतिरूपो बहिष्ठ ஒரே ஆத்மா தான் இருக்குது ஆத்ம சைத்தன்யம் ஒன்று தான் உணர்வு ஒன்றே சைத்தன்யம் ஒன்றே சைதன்ய பேதம் கிடையாது இப்போ இந்த சரீரத்தில் சைத்தன்யம் இருக்குது எல்லா வஸ்தூலையும் சைத்தன்யம் இருக்குது சைத்தன்யம் அநேக்கம் கிடையாது உபாதிகள் அநேகம் உபகித சைத்தன்யம் ஏக்கம் நம்ம ஃபோக்கஸ் நம்ம விறத்தி கவனம் எதில் இருக்கணும் ஏதோ பேருக்குத்தான் உபாதி திருஷ்டியில் இருக்கணும் உபஹித சைத்தன்யத்தில் தான் மனசு பலமாக ஆழமாக இருக்கணும் அதுதான் ஆத்மஜானம் என்றும் பிரம்ம ஜானம் என்றும் அதுவே மோட்ச சாதனம் என்றும் உபதேசிக்கப்பட்டிருக்கிறது அதை கவனித்தா ஒன்றை கவனிச்சா நமக்கு அத்வைத்தம் அல்லது ஒன்றை கவனித்தா ராகத்வேஷத்துக்கே இடம் இல்லை எங்கே ராகத்வேஷம் இல்லையோ அங்கே துக்கமே கிடையாது துவைத்தத்தில் தான் ராகத்வேஷம் பேதத்தில் தான் ராகத்வேஷம் ஆக ராகத்வேஷத்துக்கு காரணமானதே துவைத்தம் ஆனால் நம்ம கவனமெல்லாம் எப்போவும் துக்கம் நமக்கு இருக்கிறதுக்கு காரணம் நமக்கு ராகத்வேஷம் இருக்கிறது தான் காரணம் ராகத்வேஷம் இருக்கிறதுக்கு காரணம் ஆத்மபகுவ சிந்தனம் ஆத்மா பலங்குற எண்ணந்தான் நமக்கு ராகத்வேஷத்துக்கு காரணம் ஆத்மா பலங்கிற அக்ஞானம் ஆத்மா பலங்கிற அஜ்ஞானந்தான் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய மனசில் இருக்கிற விருப்ப வெறுப்புக்கு காரணம் அந்த விருப்ப வெறுப்பு காரணத்தினால நிறைய துக்கம்தான் சுக ஆபாசம் வாஸ்தவதுக்கம் சுகம் மாதிரி ஒரு தோற்றம் உண்மையிலே துன்பந்தான் அதிகமாக இருக்குது ஆகையினால் யமதர்மராஜா அது அழுத்தமாக சொல்கிறார் ஆத்ம ஏகத்துவ ஞானோபதேசா அத்வைதாத்ம ஞானோபதேசா ஏக்கம்னு சொல்கிறத விட அத்வைத்தம்னு சொல்கிறது நல்லது ஆனால் உபனிஷத் ஏக்கம்ங்கிற சப்தத்தை அத்வைத்தம்ங்கிற அர்த்தத்தில் தான் உபதேசம் பண்ணுறது அதாவது ஏக்கம்னு சொன்னால் ஒன்றுன்னா ரெண்டாவது ஒன்று இருந்தால் தான் சொல்லுக்கு மதிப்பு ஆகையினால புரியறத்துக்காக சொல்லுகிறதே தவிர நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இரண்டற்ற ஒன்று உபதேசத்துக்காக சொல்கிறோம் விஷயம் புரிஞ்சதுக்கு பிறகு சொற்களுக்கு அவகாசம் இல்லை புரிய வேண்டிய விஷயம் புரிஞ்சாச்சுன்னு சொன்னால் சொற்கள் தேவையில்லை எண்ணங்களும் தேவையில்லை சொற்களும் தேவையில்லை எண்ணங்களும் தேவையில்லை எண்ணங்களை நீக்கிற சொற்கள் தான் இது அப்புறம் அடுத்த மந்திரத்தில் பார்த்தோம் எப்படி ஒரே சூரியன் சொன்னார் முதல்ல அக்னி திருஷ்டாந்தம் அப்புறம் வாயு திருஷ்டாந்தம் அப்புறம் சூரிய திருஷ்டாந்தம் சூரிய பிரகாசம் நல்ல வஸ்துக்களையும் சத்வஸ்துக்களையும் அசத்வஸ்துக்களையும் பிரகாசப்படுத்தினாலும் அதே மாதிரி ஆத்ம சைதன்யம் அந்த கரணத்தில் இருக்கிற சத்விருத்தி அசத்வருத்தியை பிரகாசப்படுத்தினாலும் அப்படி புரிஞ்சுக்கணும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற நல்ல எண்ணங்கள் தீய எண்ணங்கள் எல்லாவற்றையும் ஒளிர்வித்தாலும் அது நல்ல எண்ணங்களினாலோ தீய எண்ணங்களினாலோ அது பாதிக்கப்படுவதில்லை சூரியனுடைய ஒளியானது நல்ல பொருள்களையும் கெட்ட பொருள்களையும் வியாபித்தாலும் அசுத்தமான பொருள்களையும் சுத்தமான பொருள்களையும் வியாபித்தாலும் அந்த சூரிய பிரகாஷம் அசங்கமாக அந்த பொருள்களால் போல சூரிய பிரகாஷம் எப்படி எந்த பொருள்களாலும் பாதிக்கப்படாமல் அசங்கமாக இருக்கிறதோ சர்வவியாபி அசங்கஷ்ட அனைத்தையும் வியாபித்தாலும் ஒட்டாமல் இருக்கிறது நிர்லேப்பகா லேப்பம்னா ஒட்டுறது நிர்லேப்பம்னா ஒட்டாமல் இருக்கிறது அசங்கானா ஒட்டுறதே இல்லை கயிற்றில் பாம்பை கற்பனை பண்ணினா அந்த பாம்பு கயிறில் ஒட்டுமா அந்த கயிறுத்துக்கும் பாம்புக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அசங்கம் கற்பிக்கிற போதும் டிட்டாச்சாக தான் இருக்கு அப்படி புரிஞ்சுக்கணும் ஆகையினால எத்தனை மனங்களை எத்தனை உடம்புகளை கற்பனை பண்ணினாலும் இந்த ஆத்மாவானது அசம்சாரி அசங்கஹா நிர்லேப்பா அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அகம் அசங்கா சர்வேஷு சரீரேஷு asangoham asangoham அசங்கோகம் அசங்கோகம் புனப்புன சச்சிதானந்த ரூபோகம் அகமேவாஹம் அவ்வயா அப்படின்னு நிதித்தியாசனத்துக்காகவே ஒரு புஸ்தகம் இருக்குது பிரம்ம ஜானாவளி மாலான்னு பேர் அது முழுக்க நிதித்தியாசனத்துக்கான ஸ்லோகங்களே சொல்லி இருக்கிறது हा एककता सर्वूताप्य लोकदुखन बाह्य अंद मंत्र बाह्य असंगाथ आत्मा बाह्य असंग आत्मा पढ़क आत्मा आत्माता आत्मा लोकदुखे न लिप्यते लोक संसार दुख्यते அசங்கத்வாத் அசங்கமாக இருப்பதால் அப்புறம் மறுபடியும் பார்த்தோம் ஏகோ வசி எல்லா மந்திரத்திலையும் ஏக்கஹா ஏக்கஹான்னு ஒரு பதம் வந்துட்டே இருக்கு அதுவும் மறக்க கூடாது ஏகான்னா அத்வைத்தஹா உலக மனத்தையும் தன் வசத்தே கொண்டிருக்கிறது விவர்த்தத்வாத் எப்படி எல்லா நகைகளையும் தங்கம் தன்னகத்தை கொண்டிருக்கிறதோ அதை போல் அனைத்திற்கும் ஆதாரமாக ஆதாரம்னா ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் இப்போ வந்து நகை தங்கம் நகைக்கு ஆதாரமாக இருக்கிறதுனா அது ஏதோ இந்த ஆதாரத்தையே நிறைய பிரிக்கிறது உண்டு விஷேஷ ஆதாரம் அந்த மாதிரி ஆதாரங்கள்லாம் பிரிப்போம் இப்போ இந்த புஸ்தகத்துக்கு ஆதாரம் டெஸ்கு மாதிரி இல்லை நகைக்கு தங்கம் ஆதாரங்கிற போது எப்படி இருக்குது தங்கம் நகை முழுக்க வியாபிச்சிருக்கு இப்போ டஸ்கு புஸ்தகம் முழுக்க வியாபிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது அலைகளுக்கு தண்ணீர் ஆதாரம்னு சொல்கிற போது அலைகள் முழுவதும் தண்ணீர் வியாபித்திருக்கிறது அப்படி புரிஞ்சுக்கணும் ஆகா ஆத்மா சரீரத்துக்கு ஆதாரம் மனசுக்கு ஆதாரம்னா ஷரீரஸ மனசையும் வியாபிச்சிருக்கு அதே சமயம் அசங்கமாக இருக்கிறது வஷி வஷின்னு சொன்னால் இது இல்லைன்னா இது கிடையாது ஆதாரம் இல்லைன்னா ஆதாயம் இல்லை தங்கம் இல்லைன்னா நகை இல்லை தண்ணீர் இல்லைன்னா அலைகள் இல்லை அலைகளை வசப்படுத்தியிருக்குன்னா இந்த இடத்துல ஆதாரமாக இருக்கிறதுன்னு அர்த்தம் அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கிறது சர்வபூத அந்தராத்மா அனைத்து சரீரங்களுக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் உள்ளே இருக்கிறது நகைக்குள்ளே தங்கம் இருக்கிறதுனா எப்படி இருக்கும் நகைக்குள்ளே தங்கம் இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் நகைக்கு உள்ளேன்னா நகையை வியாபிச்சிருக்கு நகைக்குள்ளே தங்கம் இருக்கிறதுன்னு சொல்ல முடியுமா முடியாதா சொல்லலாம் உபயோகப்படுத்தலாம் ஆனால் நகைக்கு உள்ளேயும் இருக்கிறது நகைக்கு வெளியேயும் இருக்கிறது தங்கம் சொல்ல முடியாது அது ஒன்று தான் கஷ்டம் ஆக நகைக்குள்ளே தங்கம் இருக்கிறதுன்னா தங்கம் தான் நகையாக காட்சி அளிக்கிறது அப்போ உடம்பு மனசுக்குள்ளே ஆத்மா இருக்கிறதுனா என்ன அர்த்தம் ஆத்மா தான் உடம்பு மனசாக காட்சி அளிக்கிறது அப்படி புரிஞ்சுக்கணும் மாயினால் ஆஹ ஏக்கம் ரூபம் பகுதா யஹ் கரோதி யா ஏக்கம் ரூபம் பகுதா கரோதி ஒரே ரூபத்தை ஒரே வஸ்து தான் பல்வேறு உபாதிகளின் மூலம் பல்வேறு ரூபங்களாக தன்னை காட்சி அளித்து கொண்டிருக்கிறது அக்னியைப் போல வாயுவை அதை எவன் தன்னுடைய உள்ளத்திலே நன்கு தியானம் பண்ணுகிறானோ புரிந்து கொள்கிறானோ அதனை தன் உள்ளத்தில் ஆத்மஸ்தம் ஏனு பசியந்தி எவர்கள் நன்றாக குரு சாஸ்திரத்தின் சகாயத்தோடு நன்கு புரிந்து கொள்கிறார்களோ திரும்ப திரும்ப படித்து புரிந்து கொள்கிறார்களோ தேஷாம் சாஸ்வதம் சுகம் ஏங்கிறதுக்கு தான் சங்கராச்சார சொல்கிறார் அந்த வெளி புற விஷயங்களை பற்றியே நினைக்கிறதே கிடையாது நேற்றுக்கு பார்த்தோம் அதை நிவிறத்த பாஹிய விற்த்தயா வெளி எண்ணங்களிலிருந்து விடுபட்டவர்கள் அவர்கள் விவேக்கிகள் தீராகா விவேக்கிகள் அவர்களுக்குத்தான் இந்த சுகம் ஆத்மாவினுடைய ஸ்வரூப சுகம் புரிகிறது தேஷாம் சுகம் நேற்றுக்கு அது சொன்னேன் சங்கராச்சாஸ்வதம் சுகம்மாவோட ஸ்வரூபம் அனித்தியம் ஆயிடும் அடையப்படும் சுகம் அல்ல சித்த சுகம் சாஸ்வதம் சுகம் ஆத்மா சித்தம் ஆத்மா சுக ஸ்வரூபம் சச்சி சுகஸ்வரூபம் அதனால அதுவும் சித்தம் அந்த சித்தமான சுகம் புரியும் இத்தரேஷாம் பாஹ்ய விற்திகளை உலக விஷயங்களை பற்றி ஓயாம எண்ணுகிறவர்களுக்கு இது வழங்காது இந்த ஆத்ம சுகம் ஸ்வரூப சுகம் புரியாது அதனாலதான் ஆத்ம புத்தி பிரசாதஜம் சுகம்னர் கிருஷ்ணர் ஆத்ம ஜானத்தினால ஏற்படுற உள்ள தெளிவால ஏற்படுற சுகம்னர் சாத்விக சுகம் அந்த விறத்தி ரூபம் அது சுக விரத்தி சுகவரூபம் வேற இன்பம் என்பது ஒரு வகையான துன்பம் என்பது ஒரு வகையான கிடையாது கிடையாது சுக விற்பி சுகம் இல்லது அது விற்பிக்கு அப்பாற்பட்டது விறத்தி சுகத்துக்கெல்லாம் ஆதாரமானது விற்பிக்கு ஆதாரமான வஸ்து அது நித்திய சுகஸ்வரூபம் சாஸ்வத சுகஸ்வரூபம் அப்புறம் அடுத்த மந்திரமும் பார்த்துட்டோம் அழியாதவற்றில் நித்தியோ நித்தியானாமதி சங்கராச்சாரியார் சொல்கிறார் அழுகின்றவற்றில் அது அழியாததாக இருக்கிறது அழுகின்ற உடல் மாறுகின்ற மனம் இவற்றில் மாறாத அழியாததாக அது இருக்கிறது தன்னுணர்வு பொது உணர்வுக்கெல்லாம் ஆதாரமான உணர்வாக அது இருக்கிறது அதாவது இண்டிவிஜுவாலிட்டி அகங்காரம் ஜீவன் எல்லா ஜீவர்களுக்கும் அது ஆதார சைத்தன்யம் ஜீவ வியாபி ஜீவ வதிரிகா ஜீவர்களை வியாபித்து அகங்காரத்தை வியாபித்து அந்த கரண பிரதிபிம்ப சைத்தன்யத்தை வியாபித்து அந்த கரண பிரதிபிம்பத்துக்கு வேறாக இருக்கு இல்லை இன்னொரு பாஷையில் சொன்னால் அந்த அவசின்னத்துக்கும் அவகாசம் கொடுத்து அந்த வத்திரிக்தமாகவும் இருக்குது அந்த அவ சின்ன அந்த வியாபி அந்திரிக்தா ஆக உள்ளத்திற்கு இடம் கொடுத்து உள்ளத்தை வியாபித்து உள்ளத்திற்கும் வேறாக இருக்கிறது உள்ளம் என்பது கற்பனை எண்ணங்கள் என்பது மகா கற்பனை ஆகவே எண்ணங்களும் உள்ளமும் உள்ளத்தில் உள்ள எண்ணங்களும் கற்பனை மாயக்கற்பனை சேத்தன்சேத்தனாம் சேத்தனானனால் பிரம்மாதி சர்வேஷாம் ஜீவானா பிரம்மா முதல் பிரம்மா தான் இருக்கிறதுலையே உத்தமோத்தம உபாதியுடைய ஜீவன் பிரம்மதேவர் தான் உத்தமோத்தம உபாதியை ஜீவன் நாமெல்லாம் மத்தியம உபாதியை ஜீவர்கள் இன்னும் புழு பூச்சி இதெல்லாம் வந்து அதம உபாதியை ஜீவர்கள் இந்த உபாதி யம் இத்தனை ஆதாரம் சேதனே நாம் சேதன தத்துவம் உயிருள்ள உணர்ச்சியுள்ள வஸ்துக்களுக்கெல்லாம் உயிரையும் உணர்ச்சியையும் அருளுகின்ற நம்ம நீக்க போறோம் இதெல்லாம் வேதாந்த சாஸ்திரத்தில் என்ன பண்றோம் இது வந்து மாயத் தோற்றம் சொல்லி இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதனால இதுக்கு இன்னொரு பேர் வைக்கிறோம் மித்யா அசத்தியம்னு சொல்கிறது இல்லை சத்தியம்னு சொல்கிறது இல்லை மித்யா சொல்லு மித்யான்னா நோ இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம் கிடையாது ஆக சத்திய ஜானத்தினால மித்யா அனுபவத்தை ஓவர் பவர் பண்ணுறது அது அபிபவம்னு இன்னொரு பாஷையில் சொல்வது அபிபவம்னா என்ன ஓவர் பவர் பண்ணுறது சூரிய பிரகாஷம் எப்படி தீப பிரகாசத்தை ஓவர் பவர் பண்ணுறதோ அப்படி இந்த சத்திய ஜானம் இந்த உண்மையை பற்றிய அறிவு பொய்யை பொய்யான தோற்றத்தை மேலாக மேலே சொல்கிறது டாமினேட் பண்ணுறது மேலோங்குகிறது இந்த அறிவு என்ன பண்ணுகிறதுனா பொய்யை மறைத்து விடுகிறது பொய்யை டாமினேட் பண்ணுறது அப்படின்னா என்ன அர்த்தம் பொய்யெல்லாம் அமைங்கி போயிடும் பொய்க்கு முக்கியத்துவம் கிடையாது மெய்யே ஓங்கி நிற்கும் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு பொய்யே உன் பொன்னடிகள் கண்டு நான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன் அதை பக்தியாக அதை ஆப்ஜெக்டாக உண்மையிலே அது சப்ஜெக்ட் தான் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானேன்னு மாதிரி நம்ம பகவானை பூஜை பண்ணுறதுங்கிறது நம்மளை தான் பூஜை பண்ணுறோம் தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் அது என்னமோ நமக்கு அப்படி ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணியிருக்கு இந்த மாயை அதனால தான் சில கோயில்லாம் சிவபெருமானே தன்னை பூஜை பண்ண மாதிரி சொல்கிறாங்க கிருஷ்ணர் தன்னை பூஜை பண்ண மாதிரி சொல்கிறாங்க சில கோயில்லாம் இருக்குது இங்கே கிருஷ்ணர் அவரே அவரை பூஜை பண்ணிவிட்டார் இங்கே சிவபெருமான் அவரே அவரை பூஜை பண்ணிட்டார் அம்பாள் அம்பாளையே பூஜை பண்ணிவிட்டார் அப்படிலாம் சில கோயில்லாம் இருக்குது நம்ம ஊரில் எப்படி பூஜை பண்ணிக்க முடியும் நம்மளே நம்மளை பூஜை பண்ணுறதுனால் என்ன அர்த்தம் நம்மளை யாராக பூஜை பண்ணால் நல்லாயிருக்கும் நம்மளை நம்மளே பூஜை பண்ணுறதுனா என்ன அர்த்தம் நம்மளை நம்மளே பூஜை பண்ணிக்கிறதுங்கிறது நம்மை நாமே உணர்ந்து கொள்ளுதல் அப்போ நம்ம பாக்கியமாக பூஜை பண்ணுறது என்னன்னா நம்மளை வந்து நம்ம நம்மையே வந்து வெளியில் ஒரு பெரிய பொருளாக நினச்சி பூஜை பண்ண நம்மளை அல்பமாக வச்சுக்கிறது பாவனை தானே நம்ம அல்பமாக நம்மளை நினச்சுட்டு அல்பம் ஆயிடுவோமா நம்ம உண்மையிலே பூர்ணமானவர்கள் இந்த பூர்ணத்தை ஏதோ வெளியில் இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு நம்மள அபூர்ணமாக நினச்சிண்டு அப்படி பூஜை பண்ணுறதுனால ஒரு பூர்ணம் வர்ற மாதிரி ஒரு பாவனை பூர்ணம் வராது பூர்ணம் போகாது குழக்கட்டையில் வரும் ஆகையினாலும் அதெல்லாம் நடக்காது ஏதோ நமக்கு ஒரு சந்தோஷம் அப்படி இறைவன் தான் எல்லாம் வல்லவன்னா ரொம்ப ஒன்றுமே ஆகாதவன் அப்படியே சொல்லி இருப்போம் ஆனால் பகவான் என்ன சொல்கிறார் நீயே நான் நானே நீங்கிறார் நீ என்ன சொன்னாலும் நான் நான் தான் நீ நீதான் நான் சரி உனக்கு என்னைக்கு நல்ல நேரம் வருதோ அன்னைக்கு வரட்டு அவரே போயிடுவார் என்ன பண்ணுறது நம்மளையே வேறாக நினைக்கிறோம் பகவானாக நினைக்கிறோம் பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரணானந்தமேங்கிற போது பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்றங்கிற போது என்ன விட்டுட்டு பார்க்க முடியுமா பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரணானந்தமேனு சொல்கிற போது என்னை விட்டு மற்ற நினைப்பா நினைச்சேன்னா நான் எவ்வளவு புத்திசாலி ஒரே வசூ தான் பார்க்கும் இடம் எங்கும் நீக்கமர நிறைகின்றன என்னையும் சேர்த்து நாம் சேத்தனான உணர்வுள்ள வஸ்துக்களில் எல்லாம் உணர்வாக அவர் இருக்கிறார் இதெல்லாம் கீதையிலும் இருக்கு 13 அத்தியாயம் போன்ற இடத்துல எல்லாம் வரும் க்ஷேத்த சப்தத்திலாம் பார்த்தா தெரியும் ஏகோ बहुनाम, ஏகாசன்னு திரும்ப திரும்ப இந்த ஏக சப்தம் வருது ஏகா பகூனாம் யகா காமான் விததாதி ஆனால் ஒருத்தராக இருந்தே தன்னையே பலவாராக பிரிச்சுண்டு தன தனக்கே எல்லாத்தையும் கொடுக்கற மாதிரி இருக்கு நம்மளே தான் இல்லை நம்ம நம்ம எல்லாரையும் தனித்தனியாக நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் ஆனால் அந்த ஒரு நானே என்ன பண்ணுறேன் நான் என்னையே பலவாராக பிரித்து நானே புண்ணிய பாவத்தை எல்லாம் பண்ணி நானே சுகதுக்கத்தை அனுபவித்து எனக்கே நிறைய ஜாதகம் நான் ஒருத்தந்தான் நானே என்ன வரேன்னா பிறைய நிறைய பிறக்கிறேன் பிறந்துட்டே இருக்கேன் பிறந்தேன் பிறக்கிறேன் பிறக்க போகிறேன் அத்தனை உடம்புலேயும் நான் அத்தனை ஜாதகங்களாக ஒரே நேரத்தில் சுகத்தையும் துக்கத்தையும் மாற்றி மாற்றி அனுபவிச்சுண்டு எல்லாம் ஒரு விளையாட்டு சினிமா மகா சினிமா அது யோ வித தாத்திகமான் எல்லாருக்கும் கர்ம பலன்களை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார் அது திரும்பவும் சொல்கிறார் அதனை திரும்பவும் அது சொல்கிறார் அதனை யார் மனசுக்குள்ள குரு சாஸ்திர முகமாக புரிந்து கொண்டு இருக்கிறானோ தீராகா தேஷாம் சாஸ்வதி சாந்தி அவனுக்கு நிலையான அமைதி சங்கராஜர் இங்கேயும் ஆத்மா நித்திய சாந்தி ஸ்வரூபம் அதில் மனசில் அனுபவிக்கிற சாந்தி இல்லைங்கிறார் சங்கராச்சாரியர் ஆதிசங்கரர் மனசில் அனுபவிக்கிற சாந்தி இல்லை மனசில் அனுபவிக்கிற சுகம் இல்லை இது ஆத்மாவோட ஸ்வரூப சாந்தி சாந்தி ஸ்வரூபா சுகஸ்வரூபா அதை தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு மனசில் ஒரு விடுதலை ஏற்படுறது சங்கராச்சாரியர் சொன்ன சிஷ்யச ஜிக்னாசா நிவர்த்தத்தை ஒரு இடத்துல சொல்ற அறிய வேண்டும் என்கின்ற ஆர்வம் நீங்கி விடுகிறது இன்பத்தை அடைய வேண்டும் என்கின்ற எண்ணம் நீங்கி விடுகிறது முக்தி அடைய வேண்டும் என்கின்ற எண்ணம் நீங்கி விடுகிறது இந்த உண்மையை புரிந்து கொண்ட பிறகு முக்தி அடைய வேண்டும் என்கின்ற எண்ணம் நீங்கிவிடுகிறது ஏன் நான் முக்தி அடைந்து விடுவதால் முக்தி அடைந்து விடுவதால் ஆக மற்றவர்களுக்கு இல்லை மற்றவர்களுக்கு இல்லைன்னா என்ன அர்த்தம் இந்த உலக விஷயத்தில் ஊழலர்களுக்கு கிடையாது அநேவம் விதானம் இதுக்கெல்லாம் யாருக்கு உலக ஆசை ரொம்ப இருக்கோ அவங்களுக்கு இதெல்லாம் முடியாது அவனுக்கு வந்து இந்த சாத்திய சாந்தியவே விரும்புகிறவனுக்கு நித்தியசாந்தி எங்கே புரிய போகிறது சாந்தி சாத்தியம் இல்லைன்னு புரியறவனுக்குத்தான் நித்தியசாந்தி புரியும் அதாவது சித்தசாந்தி புரிஞ்சுக்கலாம் சாத்தியசாந்தி பேரே சுல்லாம் போட்டு சாத்தியசாந்தி சித்தசாந்தி சாத்திய சுகம் சித்த சுகம் ஆக சாத்தியசாந்தியை விட்டாத்தான் சித்தசாந்தி விளங்கும் எனக்கு இந்த சாத்தியத்தில் அப்பப்போ சாந்தி எல்லாம் வேண்டாம் எனக்கு எப்பவும் சாந்தியாக இருக்கணும் எப்பவும் சாந்தியாக இருக்கிறது தான் எனக்கு முக்கியம் அப்பப்போ சாந்தி வேண்டான்னா அவனுக்கு தான் இந்த தத்துவம் புரியும் உட்காந்து பொறுமையாக இந்த உபனிஷத்தை படிக்கிற போது இது புரியும் ஓஹோ நான் சாந்தியை தேட வேண்டியதில்லை மமஸ்வரூபா நித்திய சாந்தி ஸ்வரூப்பா நானே சாந்தி ஸ்வரூபம் மனசோட சுவாவமே சஞ்சலம் சஞ்சலமான மனசில் எப்படி சாந்தி ஒரே மாதிரி நிற்க முடியும் சுகமோ சாந்தியோ மனசனுடைய சுவாவமே சஞ்சலம் ஆனால் சஞ்சலமாக இருக்கிற மனசில் பர்மனெண்ட்டு சாந்தியோ பர்மனெண்ட்டு சுகத்தையோ எதிர்பார்க்கறது எவ்வளோ பைத்தியகார்த்தனும் ஆகையினால் மனசில் சாந்தியை எதிர்பார்க்கறத விட்டுடணும் விட்டுட்டால் மனசுக்கு ஒரு சாந்தி வந்துடும் அதை அறிவுபூர்வமாக விடணும் புரிஞ்சி விடணும் மனசில் சாந்தியை எதிர்பார்க்க முடியாது மனசில் சுகத்தை எதிர்பார்க்க முடியாது ஏன்னா மனசில் சுகம் நிலைச்சி நிற்காது அது சஞ்சலமாக இருப்பதால் ஆத்மாவோ அச்சஞ்சலமாக இருக்கிறது அது ஸ்திரமாக இருக்கிறது அது சுகமாக இருக்கிறது அது யார் நான் தான் நானே சுகம் நான் இனத்துக்கு போய் அல்ப மனசில் போய் சுகத்தை தேடணும் சுகமான நான் நான் ஏன் இந்த மனசில் போய் சுகத்துக்கு ஏங்கணும் வைத்தியகார்தனம் அப்படின்னு சொல்லி மனசில் இன்பத்தை நாடுறத மனசாந்தியை விரும்புவதில்லை மனசாந்தியை விரும்புறதை விடணும் மனசாந்தியை விரும்புகிறதை விடணும்னா ஆத்மா நான் சாந்தி ஸ்வரூபம்னு புரிஞ்சிக்கணும் புரிஞ்சுன்னுட்டால் மனசில் வந்து வரப்போகிற சாந்தி அசாந்தியை இக்னோர் பண்ணிடும் மனசை மதிக்கவே மாட்டோம் நம்ம மனசை மதிக்கவே மாட்டோம் கடினமாக இருக்கும் கேட்கறதுக்கு என்னவா இருக்கும் இதுலேருந்து இவ்வளோ பற்று வைக்கணும் நம்ம மனசு மேலே நம்ம எல்லாரோட மனசு மேலே நமக்கு என்னதுக்கு இவ்வளோ அபிமானம் இல்லை இல்லை அப்படின்னா அவசப்பட வேண்டியதான் மனசோட நம்மளை சேர்த்துக்கிற எல்லா பிரச்சனையும் மனசோட நம்மளை சேர்த்துக்கிறத ஒட்டுடணும் மனசோட நம்மளை சேர்த்துக்கிறத என்றைக்கு விடுறோமோ அன்றைக்கி தான் நமக்கு அப்போவே அப்பொழுதே வீடு அன்றே அப்பொழுதே வீடுன்னா இதை வந்து என்ன பண்ணுறாங்க சில பேருக்கு இந்த மனது வந்து சுவாமிஜி சொல்கிறது ரொம்ப சுலபமாக இருக்குது அந்த மனசோட அபிமானத்தை விட சரி தியானம் பண்ணு யோகத்தில் உட்காரு இல்லாட்டி பில்சை போட்டு தூங்கு சொல்லலாம் ஆனால் அதெல்லாம் புத்திசாலித்தனமான உபாயமாக என்ன இதுதான் சரியான உபாயம் யோகிகள்லாம் என்ன பண்ணுறாங்க மனசு தான் பிரச்சனையாக சொல்லி மனசை ஒடுக்க பார்க்குறாங்க மனசை ஒடுக்கணுங்கிறாங்க மனசை அழிக்கணுங்கிறாங்க மனசை ஒடுக்கிறது அழிக்கிறதெல்லாம் வந்து ஒடுக்கினா கொஞ்ச நேரம் கழித்து பழப்படியும் எழும்பும் அப்புறம் மனசை அழிக்கிறது எங்கே முடியும் மனசை அழிக்கக்கூடிய வஸ்துவாக ஏதாவது உடம்பை வேணால் அழிக்கலாம் விஷத்தை கொடுத்து மனசை எதை கொடுத்து அழிக்கிறது அறிவால் தான் அழிக்க முடியும் மனசை லயப்படுத்தலாம் மனசை அழிக்கிறதுங்கிறது மனம் ஒரு பொய் என்று புரிந்து கொள்வதே மனதை அழிப்பதாகும் மனோநாசம் அந்த ஒரு சப்தம் போயின்ட்டுருக்கு மனோநாசம் மனோநாசகா மனோநாசா மனசை நாசம் பண்ணுறதுன்னு என்னத்துக்கு நாசம் பண்ணணும் உடம்பு சரியில்லைன்னா உடம்பை ரிப்பேர் பண்ணணும் மனசு சரியில்லைன்னா மனசை சரி பண்ண பார் அது எனதுக்கு நீ நாசம் பண்ணுற அது என்ன அது நீ நீ அதுவாக இருந்தால் அது உனக்கு என்ன ப்ராப்ளம் பண்ணுறது பாவம் அது பாட்டுக்கு இருந்துட்டு போகிறது அது இருந்துட்டு போகிறதுன்னு விட முடியலையே சுவாமி அதை படுத்துறதே என்னன்னா அது ஒன்றும் படுத்துகிறேன் நீ அதோட சேர்ந்துட்டு படுறேன் அது உன்னை படுத்துறது நீ ஏன்னு சொல்லிகிட்டு இருக்கே அது இன்னும் ஒன்றும் படுத்தாது நீ அதோட சேர்ந்துட்டு அது என்ன படுத்துறதுங்கிற அது ஜட வஸ்து அது ஒன்று என்ன பண்ணுறது பேசுறதுக்கு நல்லா தான் இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு நல்லா தான் உண்மை அது சத்தியம் இது எப்படி மாற்ற முடியும் நிறைய பேர் மனசோட போராட வேண்டிய அவசியமே கிடையாது எதுக்கு மனசோட போராடணும் சில பேர் சொல்கிறாங்க நான் மனசோட ரொம்ப போராடி இருக்கேன் அப்படின்னு அதில் போராடுறதுக்கு என்ன வஸ்து அது முல்லைப்பெரியாறு போராட்டமாக அது என்ன ப அதோடு போய் போராடின் இருக்கேங்கிற அது பாட்டுக்கிறதுட்டு போட்டுவேன் எத்தனையோ வஸ்து உலகத்தில் இருக்குது அதெல்லாம் உன்னை என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ணுறது அது மாதிரி தான் மனசு உண்மையை தெரிஞ்சுட்டால் மனமெனமும் ஒரு மாஜை எங்கே வரும் ஆகையினால் மனசை மதிக்கவே விடாது மனசு அதான் வெறுக்கவும் வேண்டாம் மனசை விரும்பவும் வேண்டும் மனதை விரும்பாதே மனதை வெறுக்காதே அப்படின்னா என்ன அர்த்தம் எண்ணங்களோடு இணைத்து கொள்ளாதே எண்ணங்களை வெறுக்காதே எண்ணங்களை வேடிக்கை பார் எந்த எண்ணமும் உண்மையும் அல்ல பொய்யும் எந்த எண்ணமும் உண்மையும் அல்ல ஒரு தோற்றம் பொய்யினா விளங்கக்கூடாது உண்மை என்ன நிலைச்சில்லாதனால உண்மையும் இல்லை விளங்குறதுனால பொய்யும் இல்லை அசச்சேத் ந பிரதீதா சச்சேத் ந பாத்யேதா இது சங்கராச்சாரிய சொல்கிற பதம் அது உண்மையாக இருந்தால் அழிக்க முடியாது பொய்யாக இருந்தால் தோன்றாது தோன்றுவதால் அது பொய்யும் அழிக்கப்படுவதால் அறிவால் அழிக்கப்படுவதால் அது உண்மையும் அல்ல அழிக்கப்படுவதால் உண்மையும் அல்ல புலப்படுவதால் பொய்யும் அல்ல இது புரியுறதா அசத்தாக இருந்தால் விளங்காது சத்தாக இருந்தால் நீங்காது நீங்குவதால் சத்தும் அல்ல விளங்குவதால் அசத்தும் அல்ல அதனால தான் சதசத்யாம் அநிர்வச்சனீயம் மித்யாத்வம் மித்யாவுக்கு லட்சணம் சொல்ற போது உண்மை என்றும் பொய்யென்றும் சொல்ல முடியாத ஒரு தன்மைக்குத்தான் மித்யா என்று பெயர் உண்மை என்றும் பொய்யென்றும் சொல்ல முடியாது எனவே அது மித்யா அதை மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை வேடிக்கை பார் அதனால தேஷாம் சாஸ்வதி சாந்தி இல்லாட்டி என்னன்னா இந்த இதோட அந்த ம மனசில் ஒரு சந்தோஷத்துக்காக எத்தனை பாடுபடுத்துனான் மனுஷன் உலகத்தை இவன் மனசில் ஒரு சந்தோஷம் ஏற்படணுங்கிறதுக்காக வேண்டி குழந்தையிலிருந்து ஸ்கூலுக்கு போனால் சந்தோஷம் கா ஸ்கூலை முடித்தா சந்தோஷம் காலேஜுக்கு போனால் சந்தோஷம் வேலைக்கு போனால் சந்தோஷம் படித்தா ச அதில் சந்தோஷம் இன்க்ரிமெண்ட் கிடச்சா சந்தோஷம் வீடு கட்டினா சந்தோஷம் கார் வாங்கினா சந்தோஷம் அமெரிக்கா போனால் சந்தோஷம் கல்யாணானால் பரவாயில்ல சந்தோஷம் அப்புறம் குழந்த பிறந்தா சந்தோஷம் இப்படி வந்து சந்தோஷத்துக்காக வேலை பண்ணிகிட்டே இருக்கான் சந்தோஷமே சந்தோஷத்துக்காக வேலை பண்ணுறது தான் அவஸ்தை ஆனந்தமே ஆனந்தத்துக்காக உழைக்கிறது பாருங்க அறியாமல் தானே ஆனந்தமே ஆனந்தத்துக்காக உழைப்பது தானே அறியாமை திருப்தியே அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது சரி இன்னும் அதை வர்ணிக்க போறார் எம்ம தர்மராஜா விடுறதா அவர் இந்த கருத்தை அவர் விடுறதாக இல்லை அடுத்த மந்திரம் பாருங்கள் அனிர்ஷியம் பரமம் சுகம் கதம்னு திஜானியாம் கிமு பாதி விபாதி தவேதில் மன்யன் அனிர்ஷியம் பரமம் சுகம் கதம் திஜீயம் விதி ரொம்ப முக்கியமான மந்திரம் இது ரொம்ப அற்புதமாக சொல்கிறார் யமர்மராஜா ஆத்மானந்தத்தை தெரிந்து கொள்வதற்கு நாம் நன்றாக முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்பதால் இந்த மந்திரத்தோட சாரம் ஆத்மஸ்வரூப ஆனந்தத்தை நன்கு தெரிந்து கொள்ள முற்பட வேண்டும் தியானத்தினால் அல்ல யோகத்தினால் அல்ல ஜபத்தினால் மெளனத்தினால் அல்ல எதனால் என்ன மெய்யறிவினால் எதனாலையும் அறிவால் கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்ற ஈண்டு வாரா அதான் இந்த மந்திரத்தோட எசன்ஸ் சாரம் என்ன சொல்லுகிறார் இந்த மந்திரத்தில் அனிர்தேஷியம் பரமம் சுகம் பரமம் சுகம் சுகம் இப்போ பரமம் சுகம் பரமசுகம் இதுக்குதான் ஒரு உதாரணம் சொல்றோம் சங்கராச்சாரம் இங்கே அந்த உதாரணத்தை சொல்றார் அதாவது நாம எல்லாரும் விரும்புற சுகம் என்ன அதாவது விரும்பினாலும் விரும்பாட்டாலும் இருக்குங்கிறார் நிசர்க்கத்தாயே யாரும் நமக்கு டீச் பண்ண வேண்டாம் உபதேசம் பண்ண வேண்டாம் சர்வேஷாம் புருஷானாம் எல்லா ஜீவர்களுக்கும் அது வந்து மரத்துக்கும் சரி செடி கொடிக்கும் எல்லாத்துக்கும் சரி யாரும் உபதேசம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை சுவாவமாகவே துன்பம் வேண்டாம் இன்பம் வேண்டும் என்கின்ற எண்ணமும் எல்லோருக்கும் இயல்பாகவே இருக்கிறது இந்த யூனிவர்சல் அர்ஜ் எல்லாருக்குமே என்ன துக்கம் துக்க நிவத்தி ஆனந்த பிராப்தி இது வந்து யாரும் சொல்லி கொடுக்க அது இருக்குது ஆனால் அது எப்படி இருக்குன்னா இன்னைக்கு தான் படிச்சுட்டு இருந்தோம் நாங்கள் அவ்வகித நிரதிசய பூர்ண சுக அதாவது தடை இல்லாத ஒப்புயர்வற்ற நிறைவான இன்பம் இது எல்லாரும் அதை தேடித்தான் போகிறாங்க ஆனால் அதை தேட வேண்டிய இடத்துல தேடாமல் இல்லாத இடத்துல தேடுறாங்க சொல்கிறாங்க இல்லையா ஒரு பார்வையில்லாத ஒருவன் இருட்டறையில் கருப்பு பூனையை தேன்றியது போல அப்படின்னா பார்வையில்லாத ஒருவன் இருட்டறையில் கருப்பு பூனையை தேடியது போல அப்படி சொல்லுவாங்க இன்னொன்னு சொல்லுவாங்க இருட்டறையில் பார்வையற்ற ஒருவன் இருட்டறையில் இல்லாத பொருளை தேடியது போல அதை விட அதுபோல நாம எங்க தேடுறோம் தெரியுமோ ரெண்டு தப்பு இன்பமே இன்பத்தை தேடுறது முழுமையான இன்பமே முழுமையான இன்பத்தை தேடுறதுதான் பெரிய கொடுமை ஆனந்தமே ஆனந்தத்தை தேடுறது தான் பெரிய மாய பிரம்மத்தையே மாயமயக்கிறதுன்னு நான் அப்புறம் என்ன பண்ண முடியும் பிரம்மத்தை சார்ந்திருக்கு இதை தான் நிறைய பேர் கேள்வி எப்படி பிரம்மத்தை மாய மயக்க முடியும்னு கேட்பாங்க இந்த மாதிரி நான் இருக்கிற அனுபவத்தை தானே சொல்லிருக்கும் பிரம்மத்தையே மாயமயக்கிறது மாதிரி இருக்குது அதில் சில லாஜிக்கல் கொஸ்டின்ஸ் வரலாம் ஆனால் உண்மை அதுதான் இப்போ ஆனந்தமே ஆனந்தத்தை தேடுறது ஆனந்தமே எதில் ஆனந்தம் இல்லையோ அதில் ஆனந்தத்தை தேடுறது ஒன்றுத்துலேயும் ஆனந்தம் இல்லை இல்லாததில் போய் ஆனந்தத்தை தேடி தேடி அழுத்து போறது இதில் ஆனந்தம் இல்லை பணத்தில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரயோஜனமும் இல்லை அதாவது சூழ்நிலையில் ஒன்றும் இல்லை இவ்வளோ அழகான சூழ்நிலை வந்து துக்கப்படுறவங்களாம் இருக்காங்களே அப்போ சூழ்நிலைனாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை எல்லோரும் இன்ப நாட்டம் என்பதும் துன்பத்தை வருத்தலும் இன்பத்தை நாடுவதும் அனைத்து உயிர்களுக்கும் இயல்பான ஒன்று அனைத்து உயிர்களுக்கும் இயல்பான ஒன்று ஆனால் துன்பத்தை நீக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ண தெரியல இன்பத்தை அடையறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய தெரியல நம்முடைய முயற்சியெல்லாம் பார்க்கறோம் எல்லாரும் பண்ணுகிறார்கள் கடைசியில் தோத்து போகிறார்கள் நான் வாழ்க்கையில் என்னெல்லாமோ பண்ணி பார்த்துட்டேன் என்னால் துக்கத்தை அடியோட நீக்கிக்கவும் முடியல என்னால ஆனந்தத்தை அடையவும் முடியலை இத்தனை வந்து எனக்கு இன்னும் திருப்தி ஏற்படலை வாழ்க்கையில் அங்கே எப்போனா எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கோம் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் ஆனால் மகான்கள் எல்லாம் என்ன சொல்கிறார்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாங்கிறாங்க ஆனந்தமாக இருக்கலாங்கிறாங்க ஜகதேக்கம் நந்தனவனம்ங்கிறாங்க இந்த உலகமே நந்தவனம் ஆனந்தத்தை கொடுக்குற இடங்கிறாங்க அது அவங்கவுங்க பார்க்குற விதத்தை பொறுத்து புரிஞ்சுகிட்டு இருக்கிற விதத்தை பொறுத்துருக்கு எல்லாம் புத்தியில் பண்ண வேண்டியிருக்கு புத்தி சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும் கிடைக்க வேண்டிய ஜானம் கிடைக்காதனால அக்ஞானத்தின் காரணமாக எதில் ஆனந்தம் இல்லையோ அதில் தேடின்ட்டுருக்கும் ஆனால் அது ரொம்ப பெரிய ட்ராஜடி என்னென்னா நானே அதுவாக இருக்கிறதா அதுவாகவே நான் இருக்கேன் எதை தேடுகிறேனோ அந்த தேடப்படும் பொருளே எனது உண்மை வடிவம் என்னையே எனக்களித்த நின்னையானும் நினைவனேன் தானே பாடுறார் தாய் மாணவர் என்ன புதுசாக கிடைச்சது அவருக்கு அதனால தான் ஆச்சரியவத் பசதி கஷ்டிதேனங்கிறோம் இது வியப்புக்குரியதாக இருக்கிறது யாரோ ஒருவன் அவன் ஆச்சரியப்படுறான் நான் தான் அதுவா பைத்தியம் பைத்தியம் நான் இத்தனை நாள் அதெல்லாம் போய் தேடிட்டு இருந்தேன் பாருங்கோ இப்போ எனக்கு புரியுறது அதுவே நான் ஆஹா அப்படின்னு ஆனந்தமாக இருக்கு புரிஞ்சால் தானே புரிகிற வரைக்கும் சிரமம் தான் புரிஞ்செடுத்துன்னா இவ்வளோ சுலபமாக இருக்கேன்னு தோணும் புரியாத வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக தோணும் அதுதான் மகிமை அதான் சொல்கிறார் பரமம் சுகம் அநிர்தேஷ்யம் வார்த்தைகளால் சொற்களால் அதை விளக்க முடியாதது நிர்தேஷ்டும் ந சக்கியம் சொல்ல முடியாதப்பா வார்த்தையால் சொல்ல முடியாது ஆனாலும் இதன் பெருமை எவருக்கு யார் சொல்வார் அது ஆனால் அது ஆவர் அதுவே சொல்லும்னுட்டார் தாய்மானவர் ஆனால் ட்ரை பண்ணுறது உபநிஷத்து எப்படியாவது இதை புரிய வைக்கணும்னு பரமம் சுகம் அனிர்தேஷ்யம் அந்த மேலான சுகம் வார்த்தைகளால் சொல்ல முடியாது ஏனென்றால் எண்ணவே முடியாது அதை எண்ணவே முடியாது ஏன்னா அது விற்பிக்கு உட்பட்டதல்ல ஆனால் அது சுகஸ்வரூபம் மனதால் தான் இதை புரிஞ்சிக்கணும் கிருஷ்ணரும் சொல்லியிருக்கார் கீதையில ஆறாவது அத்தியாய இருபத்தோரா ஸ்லோகம்யந்தம் புத்திகிராஹியமதீந்திரியம் வேத்தியைவாயம் தத்வரமும் அநிர்தேசியம் தத்து அனிர்தேஷம் பரமம் சுகம் அந்த வார்த்தைகளுக்கு எட்டாத அந்த மேலான சுகத்தை ஏததி மன்னியந்தே ஞானினாக அவங்களுக்கு அது பிரத்யமா ஞானிகளுக்கு அது அவர்களுக்கு நன்றாக விளங்குகிறது மனம் பக்குவப்பட்டவர்களுக்கு சங்கராச்சாரிய சொல்றார் எது ஆத்மவிஜானம் சுகம் அனிர்தேஷ்யம் நிர்தேஷ்டும் அசக்கியம் ஆத்மவிக்யான் ஆத்மஸ்வரூப சுகமானது பரமம் பிரகிருஷ்டம் பிராக்ருத புருஷ வாங்மனசையோஹோ அகோச்சரமபி பண்படாத மக்களுக்கு விளங்காது புலப்படாது பிராகிருத்த புருஷ அப்போ சம்ஸ்கிருத புருஷனுக்கு விளங்கும்னு அர்த்தம் பிராகிருத்த புருஷன்னா என்ன அர்த்தம் பண்படாதவன் சமய சடங்குகளை பின்பற்றி தன்னை பக்குவப்படுத்தி சமய சடங்குகள் சமய கட்டுப்பாடுகள் சமய ஒழுங்குகள் சமய பண்புகள் அப்படிலாம் சொல்லாமல் ரிலீஜஸுங்கிறேன் ரிலீஜனில் சொல்லப்பட்டிருக்கிற ரிச்சுவல்ஸ் ரிலிஜனில் சொல்லப்பட்டிருக்கிற டிசிப்ளின்ஸ் ரிலீஜனில் சொல்லப்பட்டிருக்கிற வேல்யூஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணினாத்தான் சம்ஸ்கிருத புருஷா ப்ராக்கிருத புருஷனுக்கு வாக்கு மனசுக்கு விளங்காதுங்கிறார் அனா, யாருக்கு விளங்கும்னா நிவத்த ஏஷனாக மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசையை விட்டவர்களுக்கு அறிவுபூர்வமாக விட்டவர்களுக்கு இதில் இன்பம் இல்லை இது துன்பம் கலந்த இன்பம் நிறைவை தராத இன்பம் அடிமைப்படுத்தும் இன்பம் இந்த இன்பம் வேண்டாம் துன்பம் கலந்த நிறைவை தராத அடிமைப்படுத்தும் இந்த இன்பம் எங்களுக்கு தேவையில்லை மண்ணினாலும் பெண்ணினாலும் பொன்னாலும் கிடைக்கும் இன்பம் துன்பம் கலந்த நிறைவை தராத அடிமைப்படுத்தும் இன்பமாகும் இது எங்களுக்கு தேவையில்லை என்று விட்டுவிட்டு ஆக எந்த இன்பம் துன்பம் கலவாத நிறைவான அடிமைப்படுத்தாத இன்பமோ அந்த இன்பமே எங்களுக்கு வேண்டும் அது ஆத்மஸ்வரூபம் என்று சாஸ்திரம் சொல்றதுனால பக்குவப்பட்டு திரும்புகிறார்கள் தத் விஞ்ஞானார்த்தம் ச குருமே வாபிகச்சே அந்த உண்மையை தெரிந்து கொள்வதற்காக அவர்கள் ஆசிரியரை அணுகுகிறார்கள் தகுந்த ஆசிரியரை அணுகுகிறார்கள் ஆக நிவத்த ஏஷனாகிறார் செங்கராஜர் ஆசையை அறவே விட்டவர்கள் அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்னா அவங்களுக்கு என்னன்னா தே தத் பிரத்யக்ஷமேவை இது மன்னியந்தே இது இவ்வளவு சுலபமா இருக்கே இந்த ஆத்ம சுகம் உனக்கு ஆனந்தம் வேண்டின் அறிவாகி சற்றே நின்றால் தெரியும் அறிவாகி சற்றே நின்றால் தெரியும் அப்படின்னு சொல்லுகிறார்களே அப்போ தாய்மாரர் புரிஞ்சுன்னு தானே சொல்கிறார் அறிவாகி சற்றே நின்றால் தெரியும் உனக்கு எப்படிப்பா நான் சொல்ல முடியும் இந்த மந்திரத்துக்கு சரியான பாட்டு அதுதான் இந்த மந்திரத்துக்கு ததே தத்தி மன்னியந்தே அனிர்தேஷ்யம் பரமம் சுகமுக்கு சரியான பாட்டு கொட்டேஷன் அந்த பாட்டு தான் அன்றென்றும் ஆமென்றும் உண்டோ உனக்கு ஆனந்தம் வேண்டின் அறிவாகி சற்றே நின்றால் தெரியும் எனவே மறை நீ என மறை நீதி எம் ஆதி நிகழ்த்தினான் தோல் சரியான கொட்டேஷன் அதுதான் இந்த மந்திரத்து அவங்களுக்கு ஸ்பஷ்டமாக புரியற்தான் ஆஹா ஆனந்தம் நானே ஆனந்த ஸ்வரூபம் அப்படிங்கிறது அவர்களுக்கு தெளிவாக புரிகிறது சம்ஸ்கிருத புருஷாகா அவர்களுடைய மனசுக்கு அந்த குரு சொல்லிக் கொடுக்குற போது அவர்களுக்கு அது புரியுறது அவர் வார்த்தையைத்தான் உபயோகப்படுத்துகிறார் சொற்களைத்தான் உபயோகப்படுத்துகிறார் அந்த உபயோகப்படுத்துகிற சொற்களை முறையாக உபயோகப்படுத்துகிறார் தெய்வீக ஆன்மீக சாதனைகளோடு அதை முறையாக பயன்படுத்துகிறார் அது சரியான தகுதியுள்ள சிஷியனுக்கு அது விளங்குகிறது அவர் விளங்கின உடனே அது அவனுக்கு அது பிரத்யட்சமாக தெரியும் அபரோட்சமாக உள்ளங்கை நெல்லிக்கணி போல தெரிகிறது ஆமாம் நான் மனதில் ஆனந்தத்தை தேடக்கூடாது அகமேவஸ்வரூபா நித்தியசித்தோகம் சுகஸ்வரூப்போகம் சத் அகம் சித் அஹம் சுகம் அஹம் சச்சிதானந்தூப்போகம் புரிஞ்சுக்கிறோம் அப்புறம் என்ன சொல்கிறார் கிமுதிவ இது கதம்னு திஜானியம் நான் அதை எப்படி அறிந்து கொள்வது என்று ஒவ்வொருவனும் முயற்சிக்க வேண்டும்கிறார் தத்து அகம் கதம்னு விஜானியாம் நான் அதனை எவ்வாறு அறிந்து கொள்வது எவ்வாறு தெளிவாக அறிந்து கொள்வது விசேஷேன ஜானியாம் நன்றாக அதனை நான் எப்படி அறிவது என்று ஆராய்ச்சி செய்ய வேண்டும் நீ திரும்ப திரும்ப சிந்திக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம் கதம்னு கேனப்பிரக்காரேன தத் சுகம் சுகமகம் விஜானியாம் இது ஆத்ம புத்தி விஷயம் ஆபாதையேயம் யதா நிவர்த்தைஷனா யதையஹா எப்படி ஆசைகளை விட்ட துறவிகள் எப்படி அந்த உண்மையை உணர்ந்து கொள்கிறார்களோ அதே போன்று நானும் எப்படி அதை உணர்வது என்று ஆசைப்பட வேண்டும் நானும் எல்லாவற்றையும் துறந்து விட்டு வேண்டின் உண்டாக துறக்க துறந்தபின் உனக்கு உண்மையான இன்பம் வேண்டும் என்றால் எல்லாவற்றையும் விடு விடுன்னா என்ன ஸ்தூலமாக தூக்கி போடணும்னு அவசியம் இல்லை அதில் இருக்கிற பற்றை விட்டாலே போகும் விட்டால் நல்லது அதாவது சூலமாக விட்டாலும் நல்லது இல்லைன்னா அதில் இருக்கிற அபிமானத்தை விட்டால் போகும் விட்டுட்டாலும் விட்டுட்டேன்னு நினச்சிட்டு இருந்தால் போகலேன்னு அர்த்தம் நம்ம வீட்டையோ சொத்தையோ யாருக்கோ கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கொடுத்துட்டோம் நான் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டேன்னா நீ கொடுக்கலேன்னு அர்த்தம் ஏன்னா சங்கராச்சாரியர் சொன்னார் கொடுத்துட்டேங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னா என்னுடையதுங்கிற எண்ணத்தை விடறதுக்கு பேர் தான் கொடுத்ததுன்னு அர்த்தமாக என்னுடையதுங்கிற எண்ணத்தை விடலைன்னு சொன்னால் கொடுத்தாலும் அது கொடுக்கப்படாதது கொடுக்கலேன்னாலும் என்னுடையதுங்கிற எண்ணத்தை விட்டுட்டால் அது கொடுக்கப்பட்டது எப்படி அது யாராவது எடுத்துன்னு போனாலும் தப்பு இல்லை பட்டினத்தார் மாதிரி பட்டினத்தார் என்ன பண்ணார் சொல்லுவாங்க அவர் என்ன பண்ணாராம் ஒரு ஒரு பொருளாக அவர் வீட்டில் இருக்கிறத எடுத்து கொடுக்குறதுக்குள்ளே இவர் சன்னியாசம் பண்ண முடியாது அவ்வளோ சாமானிருக்கு வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுவார் அவர் ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து ஒரு ஒருத்தருக்காக கொடுத்தா அதுக்கே இருபத்தஞ்சி நாள் ஆகும் பார்த்தார் அவர் இதெல்லாம் யாருக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணுறது வெளியில் போயிட்டார் எல்லாம் வீட்டுக்குள்ளே போந்து வேணுங்கிறவங்களாம் எடுத்துக்கிடான்ட்டு போயிட்டார் கர்ணனையும் அப்படி தான் சொல்லுவாங்க கர்ணன் வந்து ஒரு பிராமணன் யாகத்துக்கு ஏதோ மரம் கேட்டான் ஒரே மழைக்காலம் அவன் பெரிய மாளிகை கட்டியிருக்கான் பெரிய பெரிய மரத்தூண்கள் இதெல்லாம் வெட்டி எடுத்துன்னு போன்ட்டான் யாகத்துக்கு அப்படி சொல்லுவாங்க கருணை பற்றி அப்போது இது அபிமானத்தை விடுறது ஸ்வத்வ தானம் அப்படிங்குற எங்கெல்லாம் தானம்ங்கிற சொல் வருகிறதோ அங்கெல்லாம் சங்கராச்சாரியார் அதுக்கு சொல்கிற அர்த்தம் ஸ்வத்வ என்னுடையது என்கின்ற எண்ணத்தை நீக்கும் செயலுக்கு தானம் என்று பெயர் எவ்வளோ அழகான சொல் பாருங்க அதனால தான் போதெல்லாம் ஒரு பொருளை இன்னொருத்தர் கொடுக்கற போது துப்பியமகம் சம்பிரததே உன்னிடத்தில் இதை நன்றாக கொடுக்கிறேன் நம இது என்னுடையது அல்ல வாயத்திறந்து சொல்லணும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சேன் அன்றைக்கி நான் கொடுத்தேன் மாடு அது எப்படி இருக்குது சொல்கிறோம் இல்லையா அதுதான் அப்போ என்னுடைய இதுங்கிற எண்ணம் போகலனு அர்த்தம் அதுக்கு பேர் ஸ்வத்வ தானம் கொடுத்தாச்சுன்னு சொன்னேன் சில பேர் சொல்லுவாங்க சுவாமிஜி நான் உங்களுக்கு ஒரு பேனா கொடுக்க போகிறேன் யாருக்கும் கொடுக்கப்படாதுன்னா நீயே வச்சுக்கோ எனக்கு இருக்கும் பேனா எனக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு அதில் சுதந்திரம் இல்லைன்னா அந்த பேனாவை நான் வச்சுன்னு என்ன பண்ணுறது கொடுக்கணுன்னா ஏதோ கொடுக்கணும்னு நினச்சா கொடுத்தாச்சு அது நான் இன்னமும் பண்ணிட்டு போகிறேன் நான் யாருக்காக கொடுக்குறேன் நான் வச்சுக்கிறேன் அதை பற்றி உனக்கு என்ன கவலை இல்லை இல்லை இது என்னோடதுன்னு எப்போ உங்களுக்கு பார்க்குற ஞாபகம் வரணும்னா நான் என்னையும் மறக்கிறதுக்கு பார்த்துட்டுருக்கேன் ஒன்றை ஞாபகம் வைக்கிறதுக்காக நான் வச்சுட்டுருக்கேன் ஒன்றை ஞாபகம் வச்சுக்கிற வேலையை நான் பண்ணுறேன் அவன் நீயே வச்சுக்கோ கதம்னு விஜானியாம் அது எப்படி அதை தெரிஞ்சுக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு ஈகராக இருக்கணுமா இந்த முயற்சி இருக்கணும் இந்த அர்ஜு இருக்கணும் அவன் உண்மையை தெரிஞ்சுக்கணும் அந்த ட்ரூத்தை தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்காம ஒன்றும் பைத்தியக்காரங்கள் இல்லை பெரியவங்க பேசுறதெல்லாம் எப்படி துறவிகள் எல்லா ஆசையும் துறந்து விட்டு துறவிகளாக இருப்பவர்கள் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வேதாந்தத்தை படித்து படித்து இந்த உண்மையை தெரிந்து கொண்டு அப்படி நானும் இதை தெரிந்து கொள்ள முற்படுவேன் என்று நீ முயற்சிக்க வேண்டும் அப்படி அதுக்கு எஃபர்ட் எடுக்கணுங்கிறார் கதம்னு தத்விஜானியாம் அது விளங்குகிறதா சிறப்பாக விளங்குகிறதா பாதி வா பாதி விபாதி அது சாமான்யமாக தெரிகிறதா சிறப்பாக தெரிகிறதா பாதி விளங்குகிறது பாதி பாதி விளங்குகிறதா விபாதி வா விளங்குகிறதா என்று அறிந்து கொள்ள வேண்டும் கிமு பாதி விபாதி கிமு பாதி மந்திரத்தில் அப்படித்தானே இருக்கு கதம்னு பாதிவா இன் விளங்குகிறதா நன்றாகவே விளங்குகிறதா சாமானியமாக விளங்குகிறதா விசேஷமாக விளங்குகிறதா நான் தான் இனி மந்திரத்தில் வரப்போறது அதை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் இந்த மந்திரத்தினுடைய தாத்பரியம் என்ன சொன்னேன் முதல்லையே அதாவது இந்த ஆத்மானந்தத்தை தெரிந்து கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் தெரிந்து கொள்வதற்கு அனுபவிப்பதற்கு அல்ல அனுபவிக்க முடியாது அனுபவிக்க வேண்டிய அவசியமில்லை அனுபவிப்பவனே ஆனந்தமாக இருப்பதால் அனுபவிப்பவனை ஆனந்தமே வடிவான ஆத்மாவை அனுபவிக்கப்படும் பொருளாக அனுபவிக்க முடியாததால் ஆகையினால் அனுபவத்துக்கு முயற்சிக்க கூடாது அறிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் நான் ஒரு விஷயம் சொல்ல வந்தேன் விட்டு போச்சு அதாவது நாம் எல்லாருமே ஆனந்தத்தை விரும்புகிறோம் அந்த ஆனந்தம் எப்படிப்பட்ட ஆனந்தம் எப்போ இருக்கணும் வேண்டான்னு யாராவது சொல்லுவீங்களா சுவாமி இல்லை அப்பப்போ கஷ்டம் கொடுத்து கொடுக்கட்டும் அப்போ கஷ்டம் இருந்தால் தானே சுகம் நல்லாயிருக்கும் ஆக என்னால் அவ்வளோதே ஒரு ஸ்லோகம் இருக்கேன் சுகம்கி துக்கானி அனுபவிய சோபத்தை துக்கம் அனுபவித்தா தான் சுகத்துக்கு பெருமைன்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது இருட்டு இருந்தால் தானே வெளிச்சத்துக்கு மதிப்பு வெளியில் இருந்தால் தானே நிழலுக்கு மதிப்பு ஆகையினால என் வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் வரட்டும்னு யாராக சொல்லுவோமா சுவாமிஜி சாகர வரைக்கும் சனி தசை எனக்கு இருக்கட்டும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு யார் சொல்லுவா யாராவது சொல்லுவாங்களா எனக்கு ஒரு குழந்தை வேணும் அந்த குழந்தைக்கு பிறக்கிற போதே லக்னத்திலேயே சனி இருக்கணும் அப்படின்னு எவனா கேட்பானா ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க ஏன் துக்கம் யாருக்கும் பிடிக்காது கஷ்டம் யாருக்கும் பிடிக்கவே பிடிக்காது ஆனால் எப்போவும் சந்தோஷமாக இருக்குதுங்கிறத சொல்லுவோமா மாட்டோமா எப்பவுமே வந்து நித்தியானந்தான்னு பேர் வச்சுப்போம் நித்தியானந்தம் இருக்கோ இல்லையோ சதானந்தம் இருக்கோ இல்லையோ ஆனால் வந்து நித்தியானந்தம் பேர் வச்சுக்க தான் பண்ணுவோம் வச்சுக்கிறது தப்பு இல்லை நம்ம விரும்புறது அது எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்கணுங்கிறது நமக்கு விருப்பம் அது யாரும் மறுக்க முடியாது ஆனால் எப்பவும் ஆனந்தம் இருக்கணும்னா எப்போவும் ஆனந்தம் இருக்கணும் எப்பவும் இருக்கிற ஆனந்தம் வருமா ஏற்கனவே இருக்குமா கேள்வி எப்பவும் இருக்கிற ஆனந்தம் வருமா எந்த ஆனந்தம் வர்றதோ அது எப்பவும் இருக்குமா இருக்காது அப்போ என்ன வழி வேறு வழியே இல்லை அதாவது எனக்கு ஆனந்தம் வரணும் அந்த ஆனந்தம் போகவே கூடாது நடக்குமா எனக்கு பணம் நிறைய வரணும் ஆனால் செலவே ஆகப்படாது நடக்குமா எதுக்கு அப்படி பணம் சரி எனக்கு ஆனந்தம் வரணும் வந்த ஆனந்தம் போகவே கூடாது ஞாபகம் வச்சுக்கணும் எது வருமோ அது கண்டிப்பாக போகும் குறையும் ஃப்ளக்ச்சுவேட்டாக கல்யாண தென்னைக்கு கணவன் மனைவி எப்படி சிரிச்சுண்டே இருந்தோமோ அப்படியே கடைசி வரைக்கும் சிரிச்சுண்டே இருக்கணும் அப்படின்னா நடக்குமா அன்னைக்கே என்ன ஆகுறதோ யாருக்கு நடக்க ஏதா நடக்கிறத பேசினா சாத்தியம் அதனால என்ன சொல்கிறோம் ஆனால் நமக்கு விருப்பம் என்னவா ஆனந்தம் எப்போ இருக்கணும் இருக்குது ஆனால் ஆனந்தம் எப்போது வருமோ வராது ஆனால் அந்த விருப்பத்தை எப்படி போக்கிறது எப்பொழுதும் இன்பமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணமும் இடைவிடாமல் இருக்குது ஏன்னா இன்பத்துக்காகத்தான் நம்ம உழைக்கிறோம் நம்ம முயற்சி எல்லாமே சந்தோஷத்துக்காகத்தான் ஆனந்தத்துக்காகத்தான் முயற்சி பண்ணுறோம் ஆனால் நம்ம விரும்புகிறதோ பர்மனெண்ட்டு சுகம் எவர் லாஸ்டிங் ஹாப்பினஸ் அந்த ஹாப்பினஸுக்கு தான் பிரயத்தனம் பண்ணுறோம் என்ன சொல்வது லாஜிக்கல் கான்ட்ரடிக்ஷன் நியாயப்படி பார்த்தா முரண்பாடு இருக்கு நித்தியானந்தத்தை அடைய முடியாது அப்போ என்னவாக இருக்கணும் நித்தியானந்தங்கிறதுனா ஏற்கனவே இருக்கணும் இருந்து நான் அதை தெரிஞ்சுக்காமல் இருக்கிறதா தான் இருக்கணும் முதல்ல சாமான்யமாக தெரியணும் அப்புறம் அதை நான் விசேஷமாக புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் முதல்ல அது கொஞ்சமாக அது இல்லையா அதுக்கு உதாரணம் சொல்கிறோம் இப்போ நெருப்பு இருக்குது நெருப்போட தண்ணீர் பாத்திரம் வைக்கிறோம் அடுப்பில் பாத்திரம் வச்சு பாத்திரத்துக்குள்ளே தண்ணி விடுறோம் நெருப்பு இருக்குது நெருப்பு பாத்திரம் சுடுறது பாத்திரத்துக்குள்ளே இருக்கிற தண்ணியும் சுடுறது பாத்திரம் வந்து குளிர்ச்சியான தன்மை சுடும் தன்மை பாத்திரம் குளிர்ச்சியான தன்மை தண்ணீரும் குளிர்ச்சியான தன்மை உடையது ஆனால் நெருப்போடு தொடர்பு ஏற்படும் பொழுது பாத்திரத்திற்கும் பாத்திரத்தில் உள்ள நீருக்கும் சுடும் தன்மை ஏற்படுகிறது இப்போ பாத்திரத்தில் உள்ள சுடும் தன்மையும் தண்ணீரில் உள்ள சுடும் தன்மையும் நித்தியமாக அநித்தியமாக அனித்யம் புரியது புரியல அது வந்து வந்திருக்கு பாத்திரத்துக்கு வந்திருக்கிற சுடும் தன்மை வந்திருக்கிறது தண்ணிக்கும் சுடும் தன்மை வந்திருக்கிறது நெருப்பை விட்டு பிரித்து வைத்து சிறிது நேரம் கழித்து பாத்திரத்தில் இருக்கும் சுடும் தன்மையும் போய்விடும் தண்ணீரில் இருக்கும் சுடும் தன்மையும் போய்விடும் எனவே சுடும் தன்மை வந்தது சுடும் தன்மை போயிற்று தண்ணீரில் இருக்கிற குளிர்ச்சி தான் அதுக்கு சுபாவம் அதுக்கு உஷ்ணம் வந்து சுபாவம் கிடையாது சம்பந்தத்தினால் வந்தது அக்னி சம்பந்தத்தினால அக்னியில் இருக்கிற சூடு எப்படிப்பட்டது வந்துதா போகிறதா அக்னியில் இருக்கிற சூடு நிரந்தரமானது அக்னியில் இருக்கிற சூடு நித்தியம் அக்னியில் இருக்கிற சூடு நித்தியம் சுவாபாவிக்ச அக்னியில் இருக்கிற சூடு அதனுடைய இயல்பு அது நித்தியமானது எது இயல்போ அது நித்தியம் புரியிறதா பாருங்கள் எது சுவாபாவிகமோ அது நித்தியம் ஜத்தில் இருக்கிற சூடு இயல்பில்லை ஆக்துக்கம் அனித்யம் எது ஆக்துக்கம் அனித்யம் இது நியாயம் எது வந்தேரி தமிழ் பேர் இங்கிலீஷ் இன்சிடென்டல் இன்ட்ரன்சிக் இன்ட்ரன்சிக் இன்சிடென்டல் இன்சிடென்டல் அக்னியில் இருக்கிற உஷ்ணம் இன்ட்ரன்சிக் இதில் இருக்கிற ஜலத்தில் இருக்கிற உஷ்ணம் இன்சிடென்டல் இப்போ நாம் எதை விரும்புகிறோம் நித்திய சுகம் நான் சூடுன்னு சொல்லிட்டாங்க அதான் இருக்க ரொம்ப நேரம் உதாரணம் சொல்லி கடைசியில் என்னன்னா சூடுதான் சுவாமின் உங்கள் டீச்சிங் வேற சூடா இருக்கு மேலே வேற சூடா இருக்கு சூடு அப்ப சுடும் தன்மை எப்படி அக்னியில் நித்தியமானதோ எது எது இயல்பாக இருக்கிறதோ அது நித்தியமானது நாம் விரும்புகின்ற சுகம் என்னது நித்திய சுகம் நித்திய சுகம் நித்தியமாக இருக்க வேண்டும் என்றால் என்னவாக இருக்க வேண்டும் நம்முடைய இயல்பாக இருக்க வேண்டும் அதுதான் நியாயம் நம்முடைய இயல்பாக இருந்தால்தான் அது நித்தியமாக இருக்க முடியும் ஆகவே ஆத்ம சுகம் சுவாபாவிகம் நித்திய சுவாபாவிகமாகவும் நித்தியமாகவும் அது இருக்கிறது அதை தெரிஞ்சுக்கணும் அது விளங்குறதா இல்லையா விளங்க அது பாதி விபாதி பாத்தின்னா என்ன பிரகாசிக்கிறது விளங்குகிறது விபாத்தின்னா என்ன அர்த்தம் நன்கு விளங்குகிறது விசேஷன பாத்தி பாத்தி விபாதி அப்படின்னு விசாரம் பண்ணணுமா அது விளங்குகிறது விளங்குகிறதா நன்கு விளங்குகிறதா என்று உட்காந்து நேரம் ஒதுக்கி இப்படி சிந்திக்க வேண்டும் குவாலிட்டி டைம் ஃபார் குவாலிட்டி சப்ஜெக்ட் சப்ஜெக்டுக்கும் குவாலிட்டி இருக்கணும்